பதினைந்து மற்றும் ஜட்டும் மனிதர்களின் கண்ணீர்வை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் அந்த இரண்டு அத்தியாயங்களும் இறங்கிய பின் அந்த இரண்டை மட்டும் மோதினார்கள் அவை அல்லாதவைகளை விட்டுவிட்டார்கள் திருமிதி இரண்டு பூஜ்யம் ஐந்து எட்டு இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்